صلى الله الله عليه عليه وسلم ثلاثة حق على المجاهد في سبيل الذي الذي الذي يريد يريد يريد وكما قال سبحانه وتعالى உலகத்திலே மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களுக்கு தேவைப்படும் பொழுது ஒவ்வொரு கட்டத்திலே அவர்களுடைய சேவைக்கு தக்கவாறு சாதனங்களை வசதி ஏற்படுத்திக் கொண்டே சிறிய குழந்தையாக உலகிற்கு அது வரும் பொழுது பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய யாரு எவரு என்று அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி குறைவாக இருந்தது கண் இருந்தும் பார்க்க முடியாமல் செவி இருந்தும் கேட்க முடியாமல் நாவி இருந்தும் பேச முடியாமல் அந்த குழந்தை இருக்குகின்றது காலம் செல்ல செல்ல அல்லாஹுக்கு சகோதரன் யாரு சகோதரி யாரு என்ற இந்த ஒரு வித்தியாசம் இந்த ஒரு அறிவை அல்லாஹர் கொடுத்துகின்றான் அப்படி அந்த குழந்தை அழகா வளகா உடலிலே ஒரு ஆரோக்கியம் திறமை வாடிபம் இப்படி அல்லாஹுக்கு சுகானுவத்தாளா அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தேவைகள் வருகின்றதோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான சாதனைகளையும் கொடுத்து கொண்டே வருகின்றான் பசி எடுக்கும் பொழுது அதுக்கு உணவு தாகம் எடுக்கும் பொழுது அதுக்கு நீர் களைப்பு வரும் பொழுது அதுக்கு ஓய்வெடுக்க வீடு என்று அல்லாஹுக்கு மனம் வைத்தால் ஒவ்வொரு மனிதனுக்குரிய சேவைகள் அதிகமாக அதிகமாக அதற்குரிய சாதனங்களையும் ஏற்படுத்திக் கொண்டே செல்கின்றான் தாகத்திற்காக வேண்டி அல்லாஹ் வானிலிருந்து நீரை இறக்குகின்றான் அது பறக்கத்துள்ள நீராக இறக்குகின்றது அல்லாஹ் கூறுகின்றான் வானிலிருந்து பறக்கத்துள்ள நீரை நாம் இறக்கி வைத்துகின்றோம் ஏன் என்று சொன்னால் மேலான பெரிய வீட்ட மனிதன் மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவு தயாராகுவதற்கும் நீர் தேவைப்படுகின்றது மனிதர்கள் அணியக்கூடிய ஆடைகள் தயாராகுவதற்கும் நீர் தேவைப்படுகின்றது மனிதர்கள் தங்கக்கூடிய கட்டிடங்களை கட்டுவதற்கும் நீர் தேவைப்படுகின்றது மனிதர்கள் பாதிக்கக்கூடிய இந்த மின் கருவிகள் இதை இசை இசை இதை நாம் அமைப்பதற்கும் இதை இயங்க வைப்பதற்கும் நீர் தேவைப்படுகின்றன அதனால் தான் அல்லஹா கூறுகின்றான் நீரை நாம் இறக்கி வைக்கின்றோம் மனிதர்களுடைய சேவை அதிகமாக அதிகமாக அல்லாஹுக்கு அதற்குரிய சாதனங்களை இறக்கிக் கொண்டே செல்கின்றான் இன்னும் வருடத்திலே கூறும்போது உங்களுடைய வீடுகளை ஓய்வு பெறக்கூடிய அமைதி பெறக்கூடியதான் நாம் உங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கின்றோம் பூமியை அல்லாஹ் சமத்தரையாக ஆக்கி உயர்த்தி வைத்திருக்கின்றான் மேகத்தை தந்து நலலை தந்து மனுவிற்குரிய தேவைகள் அதிகமாக அதிகமாக வசக்களை படித்துக் கொண்டே செல்கின்றான் இந்த அடிப்படையில் இந்த குழந்தை வளர்ந்து வளர்ந்து வாலிபத்தை அடையும் பொழுது அவனுக்கு ஒரு துணை தேவைப்படுகின்றது அந்த துணையை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் திருமணத்தை என்று ஏற்படுத்தியிருக்கின்றான் ஒரு பெண் பருவ வயதை அடையும் பொழுது அவளுக்கு ஒரு துணை ஒரு ஆண் பருவ வயதை அடையும் பொழுது அவருக்கு ஒரு துணை இரண்டு பேர்களுக்கும் துணை தேவைப்படுகின்றது அவர்களுடைய கஷ்டங்களை இன்பங்களை சந்தோஷங்களை எடுத்து அவர்களுக்கு ஆறுகள் சொல்வதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகின்றது அதனால் அல்வாஹாலா ஆண்களுக்கு பெண்களையும் பெண்களுக்கு ஆண்களுமாக ஜோடியாக படைத்து மேலான பெரியவசர்களே ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைத்து வீக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வணக்கமாக இபாதத்தாக இந்த நிக்காவுடைய அமல் இருக்குகின்றது எல்லா நபிமார்களும் இந்த நிக்காவுடைய அமலை செய்திருக்கின்றார்கள் ஹசரத் ஆதம் அலி சலாத்துலாம் அவர்கள் முதல் நாயகும் சலல்லாஹ் அலிசலாம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களும் செய்த ஒரு வேலை இருக்கின்றது என்றால் ஆடு எல்லா நபிமார்களும் ஆடிமைத்திருக்கின்றார்கள் அதே போன்று எல்லா நபிமார்களும் திரும திருமணமும் முடித்திருக்கின்றார்கள் ஓரிரு நபி விதிவிலக்காக ஹசரத் ஈசாலி சலாத்து அவர்கள் உலகத்திலே இரு வானிலே உயர்த்தப்படுவரே நிக்காக முடிக்கவில்லை மீண்டும் உலகத்திற்கு அவர்கள் வந்தால் அவர்கள் திரும்பவும் நிக்காக முடிப்பார்கள் அவ்வளவு பெரிய ஒரு வணக்கமாக ஐபாதத்தாக இருக்கின்றனர் இந்த நிக்காக உடையாமல் அதனால்தான் நாயகம் சொன்னார்கள் திருமணம் அது என்னுடைய பெரிய ஒரு வழிமுறையாக எனது சுண்ணத்தாக இருக்கின்றார் இன்னும் ஒரு வாய்ப்பு கூறினார்கள் சுன்னசி பலேசின் எவர் எனது சுண்ணத்தை புறக்கணிக்குகின்றாரோ சக்தி வாய்ந்தும் வசூலியைப்பட்டும் எனது சுண்ணத்தை எவர் விட்டுவிடுகின்றாரோ அவர் என்னை சேர்ந்தவரே அல்ல என்ற நாயகம் சல்லாஹுலேஸ்வம் சொல்லியிருக்கின்றார் மேலான பெரியார் சகோலர்களே நிக்கணமாக உலகத்தில் அல்லாஹ் எத்தனையோ வகை வகையான அபிவிருத்திகளை பதக்கத்துகளை ஏற்படுத்துகின்றார் நாம் பார்க்கலாம் சில பெற்றோர்கள் தனது மகன் வசதி வாய்ப்பு இல்லையே தனது மகளுக்கு வசதி வாய்ப்பு இல்லையே காலத்தை கடத்திக் கொண்டே செல்கின்றார்கள் கொஞ்சம் வசதி வரட்டும் ஏதாவது தொழிலிலே முன்னேறட்டும் அல்லது கடையிலே முன்னேறட்டும் என்று எதிர்பார்த்துக்கொண்டே இருக்ககின்றார் அல்லாஹ் குரானிலே கூறுகின்றான் உங்களிடம் இருக்கக்கூடிய அல்லது அடிமைகளாக ஆண்கள் பெண்களாக இருந்தால் அவர்கள் சக்தி பெற்று விட்டார்கள் என்றால் திருமணம் முடித்தை முடித்து வையுங்கள் திருமணத்தின் காரணமாக அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து விடும் உங்களில் இருக்கக்கூடிய அநாதைகள் உங்களுடைய அடிமைகள் ஆண்கள் பெண்கள் அவர்கள் ஏழைகளாக வறுமை கோட்டிலே வாழக்கூடியவர்களாக இருந்தால் திருமணம் முடித்து வையுங்கள் அவர்களுடைய திருமணத்தின் காரணமாக அஹ் செல்வத்தை கொடுப்பான் மேலான பெரியார்களே சகோர்களே மாணவத்தால திருமணத்தின் காரணமாக செல்வத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் சமூகத்துக்கு மத்திய பெரிய ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துகின்றான் திருமணத்தின் காரணமாக எல்லா நபிமார்களும் திருமணத்தை சேர்ந்ததற்கு காரணமே பெரிய பல நூற்று கணக்கான மனிதர்களுடைய சொந்தம் உறவு இந்த திருமணத்தின் காரணமாக ஏற்படுகின்றது மனைவி மட்டும் சொந்தம் அல்ல கணவன் மட்டும் சொந்த மனைவியுடைய உறவினர்கள் சகோதரர்கள் கணவனுடைய உறவினர்கள் சகோதரர்கள் பல நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் இவர்களுடைய உறவினர்களாக இவர்களுடைய பந்துக்களாக சொந்தக்காரர்களாக ஆகிவிடுகின்றார்கள் அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துக் கூறுவது மிக இலேசாக இருக்கும் அதனால் எல்லா நபிமார்களும் திருமணத்தை தேர்ந்தெடுத்தார் இந்த பெண்களை திருமணம் முடிப்பதன் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் எனக்கு உறவினராக எனக்கு சொந்தக்காரனாக மாற வேண்டும் அதன் பின் அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது ஆகிவிடும் என்பதன் காரணமாக அதனால்தான் சொன்னார்கள் உங்களுடைய உலகத்திலே எனக்கு ரொம்ப விருப்பமானது அது எனக்கு விருப்பமான ஒரு பொருள் சமாய் திருமதியில் ஒருவாயித்து வருகின்றது மனத்திலே நாயகம் செல்வாஹம் விருப்பி இருக்கின்றார்கள் அதனால் யாராவது மனம் தந்தால் அதை தட்டக்கூடாது அதை வேண்டாம் என்று கூறக்கூடாது தல மூன்று வசுக்களை எழுதுகின்றார்கள் சமாய என்ற கிதாவிலே ஊசி என்று நினைத்துகின்றேன் தலைக்கு வைக்கக்கூடிய தலகனை மூன்றாவது மனம் இதே நாயகம் செல்லவாஹி செல்லம் இந்த மூன்றையும் மறுக்க யாராவது தந்தால் எடுத்துக் கொள்ளும்படி கூறியிருக்கின்றார் ஆக அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய உலகத்திலே எனக்கு விருப்பமானது மனம் இரண்டாவது அல்ம அத்துவால நல்ல பத்திரித்தரமான ஒரு பெண்மணி உங்களுடைய உலகத்திலே எனக்கு ரொம்ப விருப்பம் மூன்றாவது தொழுகையுடைய தொழுகையிலே கண் குளிர்ச்சி எனக்கு ரொம்ப விருப்பமானது என்று சொல்ல வாகுலீஸ் சொன்னார் இந்த மூன்றையை கூறுவதற்கு காரணம் திருமணத்தின் காரணமாக மக்களுக்கு மத்தியிலே உறவுக்கு மத்தியிலே ஒரு விசாலம் ஏற்படுகின்றது நமது சொந்தக்காரர்கள் உறவினர்கள் கூடிக்கொண்டே சேர்க்கின்றார்கள் மனம் பூசுவதன் காரணமாக மலக்குமார்குடைய தோழமை நெருக்கம் கிடைக்கும் எங்கு மனம் அதிகமாக நல்லா வீசிக் கொண்டிருக்கின்றதோ அங்கு அல்லாஹுடைய அமரர்கள் மலக்குமார்கள் அதிகம் அதிகமாக இறங்குவார்கள் இரண்டாவது மனத்தின் காரணமாக என்ன நடக்குகின்றது மலக்குமார்களுடைய நெருக்கம் கிடைக்குகின்றது தொழுவதின் காரணமாக அல்லாஹுடைய நெருக்கம் கிடைப்பதன் காரணமாக இந்த மூன்றும் தனக்கு விருப்பம் என்று நாயகம் சல் அல்லாஹலம் சொன்னார் மேலான கனவான்களே சங்கைக்குரிய பெரியார்களே சகோல்களே அஹல்லாஹ் ஆனவத்தாலா அவனுடைய கிருத்தையின் காரணமாக நாயகம் செல்லாஹே செல்லம் அவர்களுக்கு விருப்பமான அவர்கள் நேசித்த ஒரு வணக்கம் மிகப்பெரிய ஒரு செய்ய எங்கில் நாங்கள் நாம் வீட்டிற்கு கணியமான மேலான பெரியார்களே சகோர்களே அல்லாஹுக்கு அமலை வணக்கத்தை மிக நல்ல சிறப்பானதாக ஆணுக்கு ஒரு பாதுகாப்பாக பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பாக பாவங்களை விட்டும் அவர்களை பாதுகாக்கமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் இந்த நிக்காகுடைய அமல் நாயகம் சொன்னார்கள் நீங்கள் திருமணம் செய்யும் பொழுது அதை மக்களுக்கு நன்றாக அறிவித்து விடுங்கள் திருமணம் செய்வதற்கு முன்னால் எல்லா மக்களுக்கும் தெரியக்கூடிய விதத்தில் அந்த திருமணத்தை நாம் அறிவித்து விட வேண்டும் ஏன் திருமணம் முடித்து கணவனும் மனைவியும் செல்லும் பொழுது யாரும் சந்தேகித்து விட கூடாது இவன் இவருடன் செல்கின்றார் அவர் அவருடன் செல்கின்றார் என்று சந்தேகப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக திருமணத்திற்கு முன்னால் திருமணத்தை நன்றாக பெரிய ஒரு அறிவிப்பு செய்துவிட்டு அந்த திருமணங்களை உங்களுடைய பல்லுவாசல்களிலே ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் இவ்வளவு சோதனையான பிரச்சனையான இவ்வளவு விரும்பிய பள்ளியிலே நடப்பதை பார்க்கும் பொழுது மிக ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கின்றன மேலான கனவான்களே சங்கைக்குரிய பெரியார்களே சகோர்களே அல்லாஹுக்கு அலாவுடைய கிருப்பையின் காரணமாக இந்த நிக்கா ஏதோ பள்ளியிலே நடந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் சொன்ன இவ்வாறு இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் சொன்னார்கள் மர அசூலி அர்பை ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகின்றால் என்றால் நான்கு காரியங்களுக்காக நான்கு அம்சங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகின்றால் உலகத்துல ஒன்று அவளுடைய பொருளுக்காகவே இரண்டு அவளுடைய அழகிற்காக வேண்டி மூன்று அவளுடைய குளம் கோத்திரத்திற்காக வேண்டி நான்காவது அவளுடைய தீனுடைய பற்றிற்காக வேண்டி தீனுடைய ஒரு பெண்ணை நீ தெரிஞ்செடுத்துக் கொள்ளிய நாயகம் செல்லவாக செலவம் சொன்னார் நான்கு அம்சங்களுக்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படும் அழகுக்காக வேண்டி பொருளுக்காக வேண்டி ஆனால் தீனுடைய பெண்ணை நீ தேர்ந்தெடுத்துக் கொள் என்ற நாயகம் வாகுலீஸ்லாம் சொன்னார்கள் ஆனால் மேலான பெரியார்களே சகோதர்களே இன்று நாம் பார்க்கலாம் அதிகமான இடங்களில் பெண்ணை பார்க்கும் பொழுது முதலிலே மக்கள் பார்ப்பது செல்வம் இரண்டாவது பார்ப்பது அழகு மூன்றாவது பார்ப்பது குலம் கடைசியாக தீன் தீன் இல்லாவிட்டால் பரவாயில்லை பணம் இருக்கின்றதா அழகு இருக்கின்றதா இதைத்தான் மக்கள் முதலிடம் இதற்குத்தான் முதலிடம் கொடுத்திருக்கின்றார் பணம் இருக்குகின்றதா வசதி வாய்ப்பு இருக்கின்றதா செல்வந்தர்களாக இருக்ககின்றார்களா நல்ல அழகாக இருக்கின்றார்களா ஜீன் இருந்தாலும் சரி பரவாயில்லை அதை சமாளித்துக் கொள்ளலாம் இது இருக்க என்று அதிகமான மக்கள் இதற்குத்தான் முதலிடம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து திருமணங்களை நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கலாம் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே அதிகமான பலாக் நடந்து கொண்டே இருக்கின்றது டைவோர்ஸ் போன்ற காரியங்கள் நடப்பதற்கு காரணமே மக்கள் முதுகை திருமணத்திற்கு முன்னால் மையமாக வைப்பது பணத்தை வைக்ககின்றார்கள் பணம் முடியும் வரைக்கும் கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருக்ககின்றார்கள் பணம் முடிந்தவுடனே இவளின் மீது இருக்கக்கூடிய அன்பு அவனுக்கு சென்று விடுகின்றது பாசம் குறைந்து விடுகின்றது அல்லது ஓரிரு குழந்தைகளை பெற்றுவிட்டால் மனைவியுடைய அழகு குறைந்துவிடும் அதன் காரணமாக அந்த மனைவி அவன் விட்டுவிடுகின்றான் நாயசம் சொல்லம் சொன்னார்கள் நீங்கள் முடியுங்கள் மேலான கனவான்களே பெரியார்களே சகோக்களை செல்வத்திற்காக வேண்டி முடிக்கின்றார்கள் செல்வம் எல்லா காலமும் ஒரே மனிதனமும் தங்கியிருக்க செல்வம் என்று பெயர் வந்ததே செல்வோம் என்பது செல்வோம் என்றால் நாம் சென்று கொண்டே இருப்போம் யாரிடமும் சரித்திருக்க மாட்டோம் செல்வம் என்பது செல்வோம் என்ற அந்த அந்த வார்த்தையிலிருந்து வந்திருக்கின்றது நாம் சென்று கொண்டே இருப்போம் யாரிடமும் தங்கி இருக்க மாட்டோம் ஆனால் அந்த செல்வத்திற்காகவே இந்த மக்கள் திருமணம் முடிக்ககின்றார்கள் அழகிற்காகவே முடிக்ககின்றார்கள் ஜீனை முன்னாள் வைத்து முடிக்காதன் காரணமாகத்தான் அதிகமான குடும்பங்களிலே பிரச்சனைகளும் தலாக்கு அதே என்று ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றன பெர்களை பார்த்து கூறினார்கள் பெண்களை அவர்களுடைய பொருளுக்காக வேண்டி மட்டும் நீங்கள் திருமணம் முடித்து வைக்காதீர்கள் அந்த பொருள் அவர்களை அழிவிலே கொண்டு போய் போட்டுவிடும் என்று சொன்னார் மிக அதிகமாக பணம் வந்துவிட்டால் இன்று தவறான வழியிலே பெண்கள் சென்று விடுவார்கள் பணத்திற்காக வேண்டி மட்டும் செல்வத்திற்காக வேண்டி மட்டும் நீங்கள் பெண்களை திருமணம் முடிக்காதீர்கள் அழகிற்காக வேண்டி மட்டும் நீங்கள் திருமணம் முடித்து வைக்காதீர்கள் அவளை வழிக் சேர்த்துவிடும் அவள் வேறு யார் யாருக்காவது செல்ல அளவிற்கு அவளுடைய போட்டுவிடும் என்று கூறிவிட்டு சொன்னார்கள் அடிமை பெண் அமத்து துண்டிக்கப்பட்ட ஒரு அடிமை பெண் சவுதா கருத்த ஒரு அடிமை பெண் ஜீனின் ஜீன் உடையவளாக இருந்தால் அவளே சிறந்தவள் என்று நாயகம் சல்லாஹலம் சொன்னார் மேலான பெரியார்களே பெற்றோர்களே சகோக்களே ஆக நாம் நமது நமது வாலிப்பர்களுக்கு நமது மகன்மார்களுக்கு பெண் தேடும் பொழுது முதன் நாம் ஜீனை முன்னால் வைக்க வேண்டும் நாயகர் சல்லாஹ் அலேஸ்லம் அவர்கள் எதற்கு முதலிடம் கொடுக்க சொன்னார்களோ அதை வீட்டு நான் திருமணம் முடித்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை அல்லாஹ் ஒளிமயமானதாக சீராதாகனாக ஆக்குவேன் மேலும் நாயகம் சல்லாஹலம் சொன்னார்கள் இந்த ஆல்வமன் நிக்காகி பரத தன் ஐசர் நிக்காக மிக சிறந்த மிக உயர்ந்த நிக்காக எது என்றால் செலவிலே எது குறைவாக இருக்கின்றதோ அது தான் சிறந்த நிக்காக என்று சல்லாஹ் அலிஸ்லம் சொன்னார் ஆனால் இன்று அந்நியவர்கள் இந்த ஹூஜிகள் நசாராக்கள் அவர்கள் நிக்காகை என்று இஸ்லாமியர்களுக்கு பெரிய ஒரு மலையை போன்று படம் பிடித்து காட்டிவிட்டார்கள் திருமணம் முடிப்பது என்றால் மக்கள் இன்னமோ பெரிய சாதனை பெரிய ஒரு வேலை அதை இவ்வளவு சீக்கிரமாக எவ்வாறு செய்து முடிப்பது என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு ஏதேதோ விஷயங்களை கொண்டு வந்து திருமணத்துக்குள்ளே புகுத்தி விட்டார்கள் எத்தனையோ பல செலவுகளை கொண்டு வந்து புகுத்தி விட்டார்கள் நிக்காகுக்கு முன்னாலே எத்தனையோ வைபவங்கள் நிக்காகுக்கு முன்னாலே எத்தனையோ சாப்பாடுகள் என்று அந்யர்களுடைய கலை கலாச்சாரங்கள் நம்மோடு வந்து சேர்ந்து விட்டது நிக்கா எதிர செலவாக மிக குறைவாக இருக்கின்றதோ அதுவே சிறந்த நிகா என்று சொன்னார்கள் சிலவும் அதிகமாக அதிகமாக வீண் வியமாக போய்விடுகின்றது வீண் ஆகும் அல்லாஹ் அவர்களை வெறுக்குகின்றார் மீன்முறையம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதே இல்லை மீன்முறியம் செய்வதன் காரணமா அல்லாஹுடைய கோபம் வந்து வருகின்றது இவன் பெரிய இவனுடைய ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கும்போது அல்லாஹுடைய கோபத்தோடு ஆரம்பிக்குகின்றான் ஏன் வீண்முறையம் வருவதன் காரணமா அல்லாஹுடைய கோபம் அவனை வந்து சேர்ந்து கொள்கின்ற மேலான பெரியார்களே சகோர்களே அது மாத்திரம் அல்ல அவ்வளவு அதிகமாக பணத்தில் செலவழித்து திருமணம் எடுப்பதால் இன்னொரு பெரிய ஒரு நஷ்டம் ஏழை மக்கள் என்ன செய்கின்றார்கள் அவர்களும் நினைக்கின்றார்கள் திருமணம் இவ்வாறு நடந்தால்தான் அது திருமணம் இவ்வளவு சகங்களை வைத்து இந்த ஊர் மக்களை எல்லாம் அழைத்து திருமணம் வைப்பது செய்வது செய்தால்தான் திருமணம் என்று அவர்கள் மற்றவர்கள் செல்வந்தர்கள் முறையிலே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஹராமான முறையிலே வட்டி லஞ்சம் கொள்ளை என்று பல பணத்தை திரட்டுச் சென்றார்கள் மகளுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் இவ்வளவு பெரிதாக எடுக்க வேண்டும் இந்த ஹராமான வழிகளிலே திருமணத்தைவர்கள் மிக சிறந்தது வாய்ந்தது சில உகளில் குறைந்த திருமணம் என்ற நாயகம் சொன்னார்கள் அதோடு யாராவது ஒரு பருவ வயது அடிந்து தகுந்த பெண் கிடைத்து விட்டால் உடனடியாக திருமணத்தை முடித்து வைக்க ஆணுக்கு தகுந்த ஜோடி பெண் கிடைத்து விடுகின்றது அல்லது பெண்ணுக்கு தகுந்த ஒரு ஆண் கிடைத்து விட்டது என்றால் உடனடியாக திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும் அதை சாமதிக்க கூடாது என்ன என்று நாயகம் சொல்ல சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் சில பெற்றோர்கள் அவர்களுடைய சுயநலத்திற்காக வேண்டி அவர் திருமணம் முடித்துவிட்டால் என்னை கவனிக்க மாட்டார் எனக்கு சொத்திலே பங்கு தர மாட்டார் என்னோடு நேசம் வைக்க மாட்டாரு என்று திருமணத்தை சாமதித்துக் கொண்டே ஆண்களுடைய தனது பெண் குழந்தைகளுடைய திருமணத்தை பிற்படுத்திக் செல்கின்றார் நாயகம் சொன்னார்கள் அத்தீப் என்ற கிசாப்ல இந்த ஹஜீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒருவருக்கு ஒரு குழந்தை பிறந்து உடனடியாக அந்த குழந்தைக்கு அழகான பெயரை அவர் வைக்கட்டும் அந்த குழந்தைக்கு நல்ல தருபியத்தை கொடுக்கட்டும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கட்டும் அது மா அந்த குழந்தை பருவ வயதை அடிந்து நல்ல ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தையை அந்த வாலிபனை திருமணம் முடித்து வைக்கட்டும் அவ்வாறு பருவ வயதை அடிந்தும் அவர் திருமணம் முடித்து வைக்காமல் அந்த வாலிபன் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அதற்குரிய முழு சண்டனையும் பெற்றோரை தான் வந்து சேரும் என்ற நாயகம் சல்லீஸ் சொன்னார் என்று எவ்வளோ நாம் பார்க்கலாம் வால தகாத மோசமான பாவமான காரியங்களுக்கு செல்வதற்கு காரணமே பெற்றோர்களாக இருக்கின்றார்கள் வேண்டி திருமணத்தை பெற்று காரணமாக அவர்கள் என்னென்ன பாவங்களை செய்கின்றார்களோ அதற்குரிய அத்துணைய தண்டனையும் இந்த பெற்றோர்களைத்தான் வந்து நாயகம் சொன்னார் அதனால் மேலான பெரியோர்களே பெற்றோர்களே நமது ஆண் வாலிபர்கள் வயதை அடைந்து தகுந்த ஜோடி கிடைத்துவிட்டால் அவசரமாக திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும் மேலும் நாயகம் சொன்னார்கள் அன்போடு பண்போடு பழக வேண்டும் மனைவிமார்களோடு திருமணம் முடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் ரொம்ப விட்டுக் மனப்பான்மையோடு பாசத்தோடு பழக வேண்டும் اللَّهُ يُرِيدُكُمْ أَن تُطِيعُواْهُ وَمِنْ آيَاتِهِ أَن خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِّتَسْكُنُواْ إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُم مَّوَدَّةً وَرَحْمَةً என்னுடைய மிகப்பெரிய ஒரு அட்டாட்சி என்னுடைய மிகப்பெரிய ஒரு அட்டாட்சி உங்களுக்கு மத்தியிலே இருந்து நான் ஜோடியை ஏற்படுத்தி இருக்கின்றேன் பெண்களை ஜோடியாக பெண்களுக்காக ஆண்களை ஜோடியாக உங்களுக்கு மத்தியிலே இருந்து உங்களுடைய ஜோடியை நான் ஏற்படுத்தி இருக்கின்றேன் ஏன் இளையா அந்த பெண்களிடம் நீங்கள் அமைதி பெறுவதற்காக நிம்மதி பெறுவதற்காக உங்களுக்கு மத்தியிலே அன்பை பாசத்தை நான் போட்டிருக்கின்றேன் அவா ஒரு கண்டா ஆக மேலான பெரியார்களே சகோர்களே கடுசெடுத்த முசத்தோடு சுழ்பத்தோடு மனைவிமார்களோடு பழகாமல் அன்போடு ரொம்ப பாசத்தோடு பழிவோடு பழக வேண்டும் வேலைக்காரியைப் போன்று மனைவிமார்களை நினைத்துக் கொள்ளக்கூடாது அவர்களுக்கு கணவனைக்கு செய்ய வேண்டிய ஏதோ சில ஹக்குகள் இருக்குகின்றது அவைகள் மட்டும்தான் அவர்களுடைய கடமை அல்லாமல் வேலைகளையும் செய்து முடிக்கக்கூடிய வேலைக்காரியை போன்று சிலர்கள் பாதிக்கின்றார்கள் அதற்கு இஸ்லாசிலே அனுமதி இல்லை நீங்கள் அன்போடு பழக வேண்டும் பாசத்தோடு நல்ல பண்போடு பழகினோம் என்று சொன்னால் பிறக்கக்கூடிய குழந்தைகள் கூட அவர்களிடம் நல்ல பண்புகள் நல்ல குழந்தைகளோடு வளரக்கூடிய குழந்தைகள் வளரும் ஒரே கணவனுக்கு மத்தியும் கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியிலே சண்டை சச்சோகள் குழப்பங்கள் ஏற்றி பேசி இப்படியே வாழ்க்கை வளர்ந்து கொண்டே சென்றது அவர்களுடைய குழந்தைகளும் அதே அமைப்பில் தான் தான் வளர்ந்து கொண்டேன் அதனால் தான் சொன்னார்கள் உங்களில் என்றால் சிறந்தவராக இருக்கின்றாரோ அவரே சிறந்தவர்கள் மேலும் சொன்னார்கள் மிக சங்கையானவர்கள் கண்ணியமானவர்கள் எவருக்குரிய குணம் நல்லதாக இருக்கின்றாரோ அவர் குடும்பத்தோடு அவர்களுக்கு ஒவ்வொரு மனைவிமார்கள் ஒரே நேரத்தில் இருந்தும் யாருடைய அவர்கள் பால்படுத்தவில்லை ஒவ்வொரு மனைவிக்கு தேவையான அனைத்து ஹக்கையும் அவர்களை செய்து முடிப்பார்கள் எந்த அளவுக்கு என்றால் நசாயி ஷரீப் போன்ற கிதாபிலே வந்திருக்கின்றது மனைவிமார்களோடு ஓடி கூட விளையாடி இருக்கின்றார்கள் நாயகம் இருக்கின்றார்கள் முகமது சல் அல்லா அலிசல்லாம் அவர்கள் அந்த முல்லை வாங்கி அவள் வாய் வைத்து கடித்த அதே இடத்திலே அவர்கள் வாயை வைத்து கடிக்குகின்றார்கள் ஒரே பெரிய விரலிலே இரண்டு பேர்கள் குடித்திருக்கின்றார்கள் ஒரே தட்டையிலே சாப்பிட்டு அந்த அவர்கள் கணவனும் மனைவியும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கின்றனர் அவ்வளவு நெருக்கமாக அவ்வளவு பண்போடு பாசத்தோடு முகமது சல்லாஹ்லாம் அவர்கள் மனைவி மக்களும் அடைந்திருக்கின்றனர் மேலான பெரியார்களே சகோர்களே அத்தோடு நாயகம் செல்லல் செல்லும் அவர்களுடைய சகாபாக்களுடைய திருமணங்களை நாம் எடுத்துக் கொண்டோம் என்றால் மிக எளிமையான முறையிலே மிக அமைதியான முறையிலே தான் நடக்குகின்றது தற்காலத்தை போன்று ஆடம்பரமாக பல கோடி ரூபாய்களை திருமணத்திற்காகவே அந்த சகாபாக்களை செலவு செய்யவில்லை பெரிய கோடை சுவர்களாக பெரிய லட்சாதிபதியாக இருந்தார்கள் ஆனால் மிக அமைதியான முறையிலே மிக எளிமையான முறையிலே தான் திருமணத்தை நடத்தி இருக்கின்றார் அப்துமன் பணக்காரர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய யாருமே இல்லை நாயகம் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் எங்கேயாவது வெளியிலே செல்வதாக இருந்தால் இவரையே பிரதிநிதியாக ஆக்கிவிட்டு செல்வார்கள் உலகத்திலேயே துவக்கத்தை கொண்டு நன்மாராய் கூறப்பட்ட பத்து பேர்கள் அவர்களும் ஒருவர் தன்னுடைய தாய் தன்னுடைய தந்தை தன்னுடைய உயிரை விட முகமது சல்லா அலிசல்லாம் அவர்களை மிக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு நாள் அதற்கு அப்து ரஹ்மானி தொழுகி தொழுகி அவர்களுடைய ஜுப்பாவிலே அத்தனுடைய கரை பற்றிருக்கின்றது கேட்டார்கள் அப்துல் ரஹ்மானே இதென்ன அத்தருடைய கரை பட்டிருக்கின்றது என்று கேட்டதற்கு இல்லையா நேற்றிரவு உங்களுக்கு பின்னால் நின்றுகையை முடித்துக் கொண்டு வீட்டுக்கு நான் சென்று கொண்டிருந்த சமயம் ஒரு பெண் வந்து தன்னை திருமணம் முடிக்க வேண்டும் என்று கேட்கப்பட்ட அவளுடைய தந்தை கேட்டுக்கொண்டார் உடனடியாக நான் திருமணம் முடித்து அந்த வீடு கூடிவிட்டேன் அதனுடைய அடையாளம் தான் இந்த அக்கற்கரை என்று கூறினார் நாயக்கம் சல்லாஹ் அலீசலம் கோப்பித்துக் கொள்ளவில்லை இவ்வளவு நெருக்கமாக நான் இருந்தும் என்னை அழைக்கவில்லையே என்று கோபிக்கவில்லை அவர்களும் நாயகத்தை அழைக்கவில்லை ஏன் முகமது சல்லாஹ் அலீஸ்வலம் அவர்கள் விரும்பிய நிக்கா இதுவென்றால் எளிமையான முறையிலே மிக எளிமையான முறையிலே ஆடம்பரம் இல்லாமல் செலவுகளை அனுசரிக்காமல் கூடிய நிக்காக வரக்கப்பட்டுள்ள நிக்காக என்று கூறியிருப்பதால் மிக இலேசான முறையிலே செய்து முடித்திருக்கின்றார் அவ்வளவு பெரிய பணக்காரர் பெரிய கோடீஸ்வரர் அவர் நினைத்தால் முழு மதீனாவிலே உள்ளவர்களுக்கு சாப்பாட்டை போட்டு செய்திருக்கலாம் ஆனால் அவர்கள் செய்யவில்லை ஏன் வரக்கத்துள்ள நிக்கா எந்த நிக்கா என் சிலவுகள் குறைவாக இருக்கின்றதோ அதே சிறந்தது என்று கூறியிருக்கின்றார் மேலான பெரியோர்களே பெற்றோர்களே தகவல்களே எந்த அடிப்படையில் நாம் நமது வாலிபர்களுக்கு திருமணம் முடிக்கும் பொழுது பார்க்க வைத்துள்ள பெண்ணாக இருக்கின்றா என்று பார்க்க வேண்டும் நாயகம் சொன்னார்கள் உண்மையான பெண்மணி உண்மையான மனைவி யார் என்று சொன்னால் என் அமரஹா அப்பா அசுகு கணவன் ஏதிவிட்டால் உடனடியாக அவள் வழிபட்டு விடுவார் நலரசுவால் திருப்தி இருப்பாள் அபலத்துகு இவன் சத்தியம் செய்கின்றான் உடனடியாக அந்த சத்தியத்தை நிறைவேற்ற அவள் உதவி செய்து கொண்டே இருப்பாள் இவன் வீழ்த்தில் விட்டு வெளியிலே சென்று விட்டால் அந்த கணவனுடைய பொருளையும் பாதுகாப்பால் தன்னுடைய சத்தையும் பாதுகாப்பால் சிறந்தவள் என்ற நாயகம் சொன்னார்கள் நடக்கின்றாரோல விரும்பக்கூடிய அவள் நுழைந்து கொள்வாள் என்று நமது மகன்மார்களுக்கு பார்க்கக்கூடிய அந்த மனைவிமார்கள் நாயகம் அவர்கள் எந்த முறையிலே இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதே முறையிலே நாம் பார்ப்பதோடு அவர்களும் அவர்களுடைய சகாபாக்களும் இந்த திருமண வைபவத்தை எவ்வாறு செய்தார்களோ அதே போன்று நாம் நிறைவேற்றினோம் என்றால் இதிலே அல்லாஹ் அதிகமான பரக்கத்துக்களை வைத்திருக்கின்றான் வறுமையை போக்கி எதிர்காலத்தை அல்லாஹத்து வைப்பான் மேலான பெரியார்களே சகோக்களை அல்லாஹுடைய கிருப்பையின் காரணமாக திருமணம் முடிக்க அந்த தம்பதி அவர் வீட்டிற்கு மனைவிக்கு தேவையான உணவு உடை வீடு நாம் நினைத்துக் கொள்ளக் கூடாது உணவை உண்மையான மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தால் நிறைவேற்றுவால் பயப்பட்டு அல்லாஹுக்கும் பயப்படுவால் ஆடையை தேவையான எல்லா படித்து கொடுக்காவிட்டால் அவள் கணவனுடைய நிறைவேற்ற மாட்டார் கணவனின் மீது தனக்கு என்னாமின் மீது என்ன என்று கூட அவரால் சரியாக தெரிந்து கொள்ள முடியாது மேலான பெரியார்களே தகவல்களே இந்த அடிப்படையில் நாம் நமது மனைவி மார்களுக்கு உணவு உடை மற்ற சாதனங்களை மற்ற வசதி செய்து கொடுப்பதை போன்று அவருக்கு ஜீனை படைத்துக் கொடுப்பது பெரிய ஒரு அப்படி மிகப்பெரிய ஒரு கடமை நினைக்க வேண்டும் நாயக்கம் ராகுலேஸ் சொன்னார்கள் குல்முக்கும் ராயன் மசூரு அன்றை ஆயுதத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளாக இருக்கின்றீர்கள் உங்களுடைய பொறுப்பை பற்றி கேட்கப்படுவீர்கள் ஒரு கணவன் மனைவிக்கு பொறுப்பு ஒரு மனைவி கணவனுக்கு பொறுப்பு என்ற நாயக்கம் செல்லும் ப்ளீஸ் சொல்லியிருக்கேன் நான் இந்த அடிப்படையில் மேலான தெரிவர்களே கனவான்களே அல்ஹமது இல்லா நாயக்கம் உலைசலம் அவர்களுக்கு விருப்பமான ஒரு சுண்ணத்தான ஒரு நிக்காக வந்து நடந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் இந்த நிக்காக இதற்கு பின்னால் நடக்கக்கூடிய நிக்காக பதிவாசல்களையிலே நாயகம் சல்லாஹா ஹுலைத்தலம் அவர்கள் கூறிய முறைப்படி எளிமையான முறையிலே நமது மகன் மக்களுக்கு அவர்கள் கூறிய முறைப்படி அதே முறைப்படி எளிமையான முறையிலே நாம் செய்வோம் என்றால் அல்லாஹ் வறக்கத்துள்ள வாழ்க்கையை சீரானதாக ஆக்கி வைப்பானாக இவர்களுக்கு சாலையான ஆண்கள் பெண்களுடைய குழந்தைகளை கொடுப்பானாக மருத்துவரை இவர்களை மஹ்பத் நேரவர்களாக அல்லாஹுக்கு பாவங்களையும் நாம் இறக்கக்கூடிய நேரத்தில் இந்த களிமோடு இறப்பதற்கு ஆமீன் ஆமீன்